சீரராஜ் செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக விருக்கப்போகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளையும் கோவில் கைங்கரியார்த்திகளையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளைச் செய்த சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய ஒவ்வொருதாரர்களான திரு வி கே பாலகிருஷ்ணன் நாயர் அவர்களே திருமதி என் விஜயலட்சுமி நாராயணன் அவர்களே திரு பி ராமன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் பதினேழு பதினெட்டு பதினெட்டு कर्तुम दीपह प्रतिहत यह प्रदेश दिक काला भानोर अनीशान कर्मशो विश्व दीपत स्थि दिखालापेक्षयानमतस्तिम भोनवाख्या शातकर्तव्या शिवि உத்கமோ வகா இதுல ஒரு சாதாரண விளக்குக்கும் வானத்தில் இருக்கிற சூரியனுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்றார் முதல்ல ஒற்றுமையாக என்ன சொல்றார் ஒரு விளக்க ஒரு இடத்துல எழுதி வச்சிங்கன்னா அது ஒரு இடத்துல இருந்தவாறு அந்த வீடு முழுக்க வெளிச்சம் கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் அங்கு இருந்தவாறு எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது இது ஒற்றுமை ஆனா இது ஒண்ணுதான் ஒற்றுமை மற்றதெல்லாம் வேற்றுமை அது சூரியனுடைய உயர்வை குறிப்பதுன்றார் விளக்குக்கு என்ன வேணும் திரி வேணும் சூரியனுக்கு அது தேவையில்லை அடுத்தப்பல பகல் நேரத்தில் விளக்கு பிரகாசிக்காது ஆனா சூரியன் அப்படி இல்லை இரவு நேரத்திலையும் சூரியன் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஒரு உண்மையான விஞ்ஞான தத்துவத்தை அவர் எடுத்து சொல்கிறார் இதுக்கு ஒரே எழுதின கோபிநாத சூரி என்ன சொல்கிறார் அப்படின்னா சூரியன் உதிப்பதும் இல்லை சூரியன் அஸ்தமிப்பதும் பூமியின் சுழற்சியினால் நமக்கு சூரியன் மறைவது போல தோன்றுவதனால் இங்கே மையூரகவி இரவிலும் சூரியன் பிரகாசிக்கிறான் என்று எழுதியிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறாரு இது எத்தனை நூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது இப்போ என்னமோ கலியிலையோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ நூ நூற்றாண்டுகளுக்கு முன்பு மயூரகவி இந்த கருத்தை சொல்லியிருக்க அதை ஒரே ஆசிரியர் எழுதுகிறார் அப்போ இரவிலும் சூரியன் பிரகாசிக்கிறது என்றால் எப்படின்னு கேட்டால் பூமியின் சுழற்சி மாத்திரத்தினாலே சூரியன் மறைவது போல தோன்றுவதனாலே நம் கண்ணுக்கு சூரியன் தெரியாத போது கூட சூரியன் பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் ஆனால் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விளக்கு ராத்திரியில்தான் வெளிச்சம் கொடுக்கும் பகல்ல அது எரிதான் இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஒரு இருட்டை உண்டு பண்ணி பார்த்தா தான் விளக்கு எரியுதா இல்லையானு தெரியும் வேறுபாடு நிற்கிறான் விளக்குக்கு தூண்டுகோல் வேண்டும் ஒரு ஆள் இருந்து கவனிக்கணும் காத்து வேகமாடிச்சு தானே விளக்கு அணைஞ்சு போச்சு ஆனா சூரியனுக்கு எவ்வளவு காத்து வேகமாடிச்சாலும் அது அணையறதில்லை காரணம் என்னன்னா இந்த விளக்கு என்பது சாதாரண மனுஷன் ஏற்படுத்தின ஒரு கருவி சூரியனோ சாக்மன் நாராயணனுடைய அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு சகல நலன்களையும் தருவாராக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ற வார்த்தையா பார்க்கலாம் மறைவு அர்த்தம் அஸ்தமனும் இப்படிதான் ஏற்பட்டது அஸ்தத்துவ மறைவது என்ற துக்கம் வியஸ்தத்துவம் என்றால் தூக்கி எறியப்படுதல் அர்த்தம் இந்த இடத்துல துக்கம் என்று பொருள்படும் அஸ்தத்வம் அதாவது மறைவது என்ற துக்கம் சூன்யகா இல்லாதவன் சூன்யம்னா இல்லைன்னு அர்த்தம் சீரோ சூரியனுக்கு மறைவது என்ற துக்கம் இல்லை சூரியன் ஒரு நாளும் மறைவதில்லைங்கிற விஞ்ஞான தத்துவத்தை முதல்ல சொல்றேன் அஸ்தத்வ சூன்யா மறைவது என்ற துக்கமே இல்லாதவன் மறைவது என்ற துக்கத்துக்கு அப்பாற்பட்டவன் இந்த பித்துக்குளி முருகராசோடைய இரண்டாவது எடிஷன்ல சில சில தவறுகள் இருக்கு அந்த உரையை நீங்க கிளாஸா பாலோ பண்ணீங்கன்னா குழப்பம் உண்டாயிடும் நான் சொல்ற பொருளை முதல்ல வாங்கிக்க அப்புறம் வீட்டுக்கு போய் அதை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன தப்பு எங்க இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க அஸ்தவியூன்யா மறைவது என்பதே இல்லாதவன் சூரியன் இப்போ நமக்கு வந்து இரவு இரட்டாய் போயிடுச்சு ஆனா அமெரிக்காவில் அங்க சூரியன் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறான் அது என்ன தனி சூரியனா அது அமெரிக்கா சூரியன் இந்தியா சூரியன் ரெண்டு சூரியனா இருக்கு இருக்கிறது ஒரே சூரியன் தான் சூரியனுக்கு இரவே இல்லை நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படியும் ஆங்கில அரசாட்சியிலே சூரியனுக்கு அஸ்தமனமே இல்லைமா காரணம் என்னன்னா உலகம் போற அவன் அரசாண்டு கொண்டிருந்தான் இந்தியாவில் சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டான் அங்கே அமெரிக்காவில் உதிச்சிருவான் அமெரிக்காவில் அவன் ஆண்டுகிட்டு இருந்தான் அங்கே அஸ்தமனமான இங்கே உதிச்சுடுவான் ஸோ ஆங்கிலேய அரசிலே சூரியன் அஸ்தமிப்பது இல்லை சொன்னான் வெறுமனே ஒரு அரசாட்சிக்கு அதை சொல்லலாம்னு சொன்ன முழு பூமி எடுத்து பேசுற போது இந்த மயூரகவி சொல்ற மாதிரி சூரியனுக்கு அஸ்தமனம் என்பதையே கிடையாது மறைவு என்பதே இல்லை தர்மத்துக்கு அழிவில்லை நீதிக்கு அழிவில்லை காரணம் என்ன அதெல்லாம் பகவானாலே காக்கப்படுகிறவை சூரியன் பகவானுடைய அம்சம் எனவே அவனுக்கும் அழிவில்லை சில விஷயங்கள் நிலைத்து இருக்கும் அதை அழிக்கணும்னு கூட முடியாது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இஎஸ் வரதராஜய்யர்னு ஒரு தமிழாசிரியர் இருந்தார் அவர் எம்ஏ தமிழ் சொல்லிக் கொடுப்பார் அவர் கம்பராமாயணம் ஸ்பெஷலிஸ்ட் கம்பராமாயணம் முழுக்க அவருக்கு மனப்பாடமா தெரியும் அப்போ நான் சொல்ற நிகழ்ச்சி நடந்த காலம் எப்போன்னா கம்பரசம்னு ஒரு புஸ்தகம் அண்ணாதுரை எழுதியிருந்த காலம் அப்போ கம்பனை நாரனா கிழிச்சிருக்கிறார் அந்த புத்தகத்துல அந்த புஸ்தகம் படிச்சிங்கன்னா கம்பன் நமக்கு தேவையில்லைன்னு தோணும் கம்பராமாயணம் முழுக்க ஆபாச கா களைஞ்சியான் அது நமக்கு தேவையில்லைன்னு எழுதியிருக்கிறார் அண்ணாதுரை அதை பார்த்துட்டு எம் அண்ணாமலைன்னு ஒரு இளைஞர் ஒரு புஸ்தகம் வெளியிட்டார் கம்பர் கெடுத்த காப்பியம் அப்படின்னு கம்பர் கெடுத்த காப்பியம்னு ராமாயணத்தை வஞ்சு கம்பரை ஏசி கம்பராமாயணத்தை கட்டுக்கட்டாக வாங்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டி முன்னால தீய வச்சு கொடுத்துறாங்க மண்ணெண்ணை ஊதி தீய வச்சு கொடுத்துறாங்க இந்த கம்பராமாயணம் தேவையில்லை நமக்கு அப்படின்ட்டு அப்போ இந்த இஎஸ் வரதராஜயர் கம்பராமாயணம் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா அவர்கிட்ட போய் சொன்னாங்க இந்த மாதிரி கம்பராமாயணத்தை அப்படி கொளுத்துறாங்களே லைப்ரரி இருக்கிற காப்பி பூரா கொளுக்கிட்டாங்க கடையில் இருக்கிற காப்பி பூரா காசு போட்டு வாங்கிட்டு வந்து அதையும் கொளுத்திட்டாங்க இப்படி ஊருக்கு ஊர் செஞ்சால் கம்பராமாயணம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் கம்பராமாயணம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எடிஷனையும் அவங்க கொடுத்துட்டோம் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் கம்பராமாயணம் விற்கிதோ அதை பூரா வாங்கி கொளுத்துட்டோம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கம்பராமாயணத்துக்கு அழிவில்லை என் நெஞ்சில் கம்பராமாயணத்தை கடவுள் வாழ்த்து தொடங்கி கடைசி செய்ய வரைக்கும் மனப்பாடமாக வச்சுருக்கிறேன் என் நெஞ்சால் யாரால் இருக்க முடியும் நல்லா எரிக்கட்டும் அவங்க எல்லாம் எரிச்சு முடிச்ச பிறகு கம்பராமாயணத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு அச்சக பதிப்பாளர் எங்கிட்ட வந்தார்னா நான் பாருக்கு டிக்டேக் பண்றேன் அவர் எழுதிக்குவ மறுபதிப்பு போடுங்க அது ஆயிரக்கணக்கான காப்பி விற்கும் கம்ப ராமாயணத்துக்கு அழிவில்லை இந்த நெருப்பு கம்பனையோ ராமாயணத்தையோ எரித்து விடாது அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா ராமன் மீது அவருக்கு இருக்கிற பக்தி அதை எடுத்துச் சொல்லக்கூடிய ராமாயண காவியத்திலே அவர் கொண்டிருந்த பற்று அதனால தர்மத்தை யாரும் அழிச்சிட முடியாது நீதிக்கு அழிவில்லை கடவுளுக்கு அழிவில்லை சூரியனுக்கு மறைவில்லை அத சொல்ற அஸ்தூக மறைவு என்ற துக்கமே இல்லாதவன் நிஜ ருச்சி அனிஷா நஸ்வரகா அனிஷா நஸ்வரகா அப்படிங்கிறது மூணு வார்த்தை சேர்ந்தது ஆ ஒரு வார்த்தை நிஷா ஒரு வார்த்தை நஸ்வரஹா ஒரு வார்த்தை நஸ்வரஹனா அழிவதுன்னு அர்த்தம் நிஷானா இரவுன்னு அர்த்தம் நிஷா இரவில் அழிவதுன்னு அர்த்தம் இப்ப ஏதாவது ஒரு பொருள் பகல்ல இருந்து இரவில் அழிவுதான் இருந்தால் அதுக்கு நிஷா சொல்லலாம் நஸ்வரஹனா அழிஞ்சு போறது நிஷானா இரவுன்னு அர்த்தம் இரவில் அழிந்து போறதுன்னு அர்த்தம் இரவில் அழிந்து போறதுங்கிற ஒரு சொல்ல இவர் காயின் பண்ணி அதுக்கு முன்னால ஆனாங்கிற எழுத்த போடுறாரு ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்பதம் இவரு மகா யோக்கியாசம் அது மாதிரி இங்க ஆனாங்கிறது எதிர்ப்பதத்தை குறைக்கும் எதிர்பொருளை குறைக்கும் நிஷா நஸ்வரஹனா இரவில் அழிவது அ நிஷா இரவில் அழியாதது இந்த சூரியன் இரவில் அழியாதது இந்த மேல்நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் மாறுதட்டி கொள்கிறார்களே கிழக்கு நாடுகள் எல்லாம் இருளில் மூழ்கி இருந்த போது மேற்கு நாடுகள் தான் விஞ்ஞானம் என்ற ஒளியை ஏற்றி அவர்களுக்கு கண்களை திறந்து விட்டதுன்னு சொல்றாங்களே அவங்க எல்லாம் தயவு பண்ணி இந்த ஸ்லோகத்தை படிச்சாங்கன்னா தேவைய கலீலியோக்கு முன்னே இந்த சூரிய சித்தாந்தம் இந்த ஊரிலே வந்து விட்டு இருந்தது ஒவ்வொரு கிரகமும் எங்க எங்க எந்த இந்த நேரம் எந்தெந்த நாள் நிற்குங்கிறத கரெக்டா கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்க அதான் சொல்றான் ரொம்ப அற்புதமான ஒரு பேர் இங்கே மயூரகவி சூரியனுக்கு கொடுக்கிறார் இரவில் அழிவில்லாதவன் அவன் எப்படி அழிவில்லாதவன் ஆயிருக்கிறான் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நிஜ ருச்சிகி நிஜ அப்படின்னு சொன்ன சுய தன் ருச்சி நான் ஒளி மகிமை தன் சுய ஒளி மகிமையினாலே அவன் அழிவில்லாமல் இருக்கிறான் ஒரு விளக்க ஊதி அணைச்சிடலாம் எரியற தீபத்தை அணைச்சிடலாம் அதுக்கு காரணம் அதை அணிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு ஒளி இல்லை இது ஏற்றி வைக்கப்பட்ட ஒளி சூரிய நாராயணர் நிலைத்தவன் என்றும் நிலைத்தவன் அவனுக்கு அழிவில்ல தன் மகிமையிலே தான் நிலைப்பவன் ஒரு இரவு வந்து அவனை மறைத்துவிட முடியாது அப்படிங்க அப்போ இந்த சுய மகிமை நமக்கும் இருக்குதுங்கிறார் நம்ம எல்லாருக்குமே சுய மகிமை இருக்கு நம்ம ஆத்மாவுக்குள்ளே ஹுதயத்துக்குள்ளே அந்த பகவான் இருக்கிறான் அவனை நாம கவனிக்கிறது இல்ல அவனை நாம கூப்பிடுறது இல்லை அதனால அவன் நமக்கு உதவி செய்யறது இல்லை அதனால இங்க என்ன சொல்றார் நிஜ ருச்சி நிஜ மகிமை என்பது சூரியனில் உண்டு ஒவ்வொரு ஆத்மாவிலும் உண்டு இந்த நிஜ ருச்சிங்கிறது உபனிஷதங்களில் வரக்கூடிய வார்த்தை அதை எடுத்து அழகா அங்க போடுறார் ஏன்னா அவங்களுக்கு ஞான விஷயத்திலே அங்க ஒரு டச் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஔவையார் ஒரு பாட்டுல ரெண்டு வரி பாருங்க உடம்பினை பெற்ற என்னடா அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள பார்க்கணும் அவனை கண்டுபிடிக்கணும் அவனங்க இருக்கிறாங்கிறத நாம உணரணுங்கிறதுக்காகத்தான் பகவான் இந்த உடம்ப கொடுத்துருக்கிறான் இந்த உடம்ப குடுக்கறதுக்கு வேற நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன நாய் உடம்ப கொடுப்பான் பேய் உடம்பு கொடுப்பான் யானை உடம்ப கொடுப்பான் அந்த உடம்புலையும் பரமாத்மா இருக்கிறான் ஆனா பரமாத்மாவை கண்டுபிடிக்க அந்த மூளையினால அதை கண்டுபிடிக்க முடியாது மனித சரீரத்துக்கு மட்டும்தான் அது முடியும் அப்போ நாம் நிஜ மகிமையிலேயும் தன் சுய மகிமையிலே நிறை நிற்கக்கூடிய பரமாத்மாவின் கருணையினாலே இந்த ஆத்மா நிலை பெற்றிருக்கிறது அத உள்ளிருக்கிற பரமாத்மாவுக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டுருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பயமே இல்லை ஒரு அழிவே இல்லை இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு எந்த நிமிஷம் வந்து வெட்டுவார் போல் இருக்கு கொத்துவார் போல் இருக்குன்னு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க போங்க இந்த செல்போனை கொடுக்குறோம் எப்பவாவது தகராது வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த செல்போன் அந்த நம்பரை அமுக்குங்க பேசவே வேண்டாம் இந்த நம்பரை அமைக்கின உடனே உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான் இது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியல வம்புக்கு வர்றார் உடனே இந்த நம்பரை அமைக்கிட்டேன் உடனே வந்து அடுத்த ரெண்டாவது நிமிஷம் போலீஸ் வந்துருச்சு அவன் பார்க்குறான் ஆஹா இது ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பான் போல் இருக்கு அப்படின்ட்டு அன்னையிலேயே வம்புக வரதில்லை அது மாதிரி நமக்குள்ளே போலீஸ் மாதிரி பரமாத்மா இருக்கிறான் அவனுக்கும் நமக்கும் ஒரு செல்போன் கான்டாக்ட் வேணும் நமக்கு கஷ்டம் வரும்போது அந்த நம்பர் அமைக்கிட்டோம்னா உடனே நமக்கு உதவிக்கு வருவான் ஆனால் நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படி நாம வந்து அந்த மாதிரி அவனோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோன்ன இந்த மாயா அஜானமும் இன்னும் பல பிரச்சனைகளும் நமக்கு இல்லை என்று ஆகிவிடும் அதை அவர் சொல்ற நிஜ ருச்சி சுய மகிமை என்று சொகிறார்ந்த அப்படின்னு சொல்லி ஒரு சுல்தான் அவன் வந்து கபீர்தாசருடைய புகழை கேள்விப்பட்டு மிகுந்த பொறாமை கொண்டான் அதனால இந்த கபீர்தாசர் மேல ஒரு மதம் யானை ரணஜித் சொல்லி ஒரு யானை அவனுக்கு பட்டத்து யானை இருந்தார் அதை ஏவிட்டான் அந்த யானை சங்கிலிகளை கட்டெடுத்துக் கொண்டு வேகமா எல்லோரும் ஓடி ஒழிந்தார்கள் அது மதம் பிடிச்சிருச்சுன்னா அந்த யானையை அடக்கக்கூடிய மாவுத்தனுக்கு கூட தைரியம் இருக்காது அப்போ கபீர்தாஸ் அந்த யானையை பார்த்துட்டு அஞ்சு ஓடவில்லை அவர் என்ன சொன்னார் நான் ஜபிக்கக்கூடிய ராமநாமம் எங்கேயோ போய் எனக்கு பலன் தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்குள்ளே நான் வணங்கும் ராமன் இருக்கிறான் இந்த யானையின் பிரச்சனையை அவன் சந்திப்பான் அப்படின்னுட்டு பேசாம ராம் ராம் ராம் ஜபிச்சுக்கிட்டேன் அந்த யானை ரொம்ப ஆக்ரோஷமா வந்தது இவர்கிட்ட வந்து ஒரு முறை ஏற இறங்க பார்த்து உடனடியாக வெகுண்டு பிளீறி வாளை ஒடுக்கி கொண்டு திரும்ப ஏவி விட்டவன் மீதே போய் பாயத் தொடங்கி ஓடிவிட்டது வந்த வேகத்தோட அப்போ அதை கேள்விப்பட்டு சிக்கந்தர் ஷா கபீரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டான் இது மாதிரி ஐம்பத்தி ரெண்டு முறை சிக்கந்தர் ஷா கபீர்தாசரை சோதித்தான் ஐம்பத்தி முறையும் சிக்கந்தர் தோல்வி அடைந்தான் கபீர்தாஸ் ஜெயித்தார் அது எப்படி அவர் ரொம்ப சாதாரண ஏழப்பட்ட நெசவாளி நெஞ்சுடைய நெசவு நெய்து ஒரு வேஷ்டியோ ஒரு புடவையோ தயார் செய்து அதை நார்ச்சந்தியில போய் நின்று விலை கூவி உரத்த குரல்ல கூவி வித்து அந்த காசை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு சப்பாத்தி தட்டி சாப்பிட வேண்டிய நிலைமை ஒவ்வொரு நாளும் அவருக்கு பொழுதுபடித்தான் போச்சு சில சமயம் துணி விற்காது அப்ப ரொம்ப குறைச்ச விலைக்கு வித்து அந்த காசுல கோதுமை கஞ்சி குடிப்பார் அவ்வளவு வறுமையில் இருந்தவர் ஆனா அவரால் எப்படி ஒரு பட்டத்து யானை மதம் கொண்ட யானையை விரட்ட முடிந்தது அப்படின்னா அவர் சொல்றாரு எனக்குள் இருக்கும் அந்த பரமாத்மா அந்த பிரச்சனையை சமாளித்தான் நான் கவலை இருந்தேன் அது அந்த அந்தரியாமித்துவத்தை நாம எல்லோரும் உணரணும் ஆர்த்திகர்கள் அனைவரும் பகவான் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத உணரணும் உணர்ந்துட்டா அந்த பிரச்சனை இல்லை அதுதான் வந்து நிஜ ருச்சி அனிஷா நஸ்வரக தன் சுய மகிமகிலே நிலைக்கும் இரவிலே அழிவில்லாத அந்த சூரியன் கர்த்தும் ஈசகான வல்லவன் கர்த்தும்னா செய்வதற்கு விஸ்வம்னா உலகம் வேஷ்மேவன வேஷ்மன் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம் இந்த உலகம் முழுவதையும் ஒரு தீபம் போல வெளிச்சம் பர செய்ய வல்லவன் கருத்தும் ஈஷகா இதை செய்ய வல்லவன் வேஷ்மேவ இந்த அகில உலகங்களையும் வேஷ்மன் என்ற சொல் வடமொழியிலே வீடு என்பது குறிக்கும் இந்த சொல் எனக்கு தெரிஞ்சு எந்த தென்னிந்திய மொழியிலையும் சிதைஞ்சி வேறபடி அடிஞ்ச மாதிரி இல்லை வேஷ்மன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சிதைவோ திரிபோ எந்த மொழிகளையும் நடையாடவில்லை இந்தியில நிச்சயமா இல்லை இந்தியில கர் அப்படின்றான் அதனால இதெல்லாம் வந்து ஆட்சி வழுவிய சொற்கள் அதாவது ஆட்சி மாறிய சொற்கள் சில சொற்கள் வந்து குழக்கத்துல இல்லாம போயிடுது இப்போ கல்வெட்டுகள்லையும் இலக்கியத்திலையும் ஒரு சொல் பார்க்கிறோம் என்னன்னா காணம் சிறுபுறம் அப்படின்னு சில சொற்கள் பார்க்கிறோம் இது என்னன்னா ஆய்வாளர்கள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள்ன்னா அந்த காலத்து காசுகள் பொற்காசுகள்ல டினாமினேஷன் இருந்திருக்கு இப்ப நாம எப்படி வந்து எட்டனா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு சொல்றோமோ அது மாதிரி ஒரு டினாமினேஷனுக்கு பேரு கானம் இப்போ நம்ம எட்டனாங்கிற மாதிரி காணம்னா அது ஒரு தொகையை குறைக்கும் அப்படி ஒரு லட்சம் காணம் சேர்ந்தா அதை ஒரு பையில போட்டா அதுக்கு பேரு வந்து சிறுபுறம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருந்தோம் இப்போ ஐநூறு ரூபாய் சேர்ந்ததுன்னா ஒரு ரூபாய் சேர்ந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு அது மா அவங்க ஒரு லட்சம் காணம் சேர்ந்தால் ஒரு சிறுபுறம் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க சேரன் செங்குட்டுவன் விஷ்ணு கைங்கரியத்திற்காக இந்த நிலத்திலே நெல் விதைப்பதற்காகவும் விவசாயம் செய்வதற்காகவும் ஒரு லட்சம் காணம் கொண்ட ஒரு சிறுபுறம் அளித்தான் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு இத படிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிறுபுறம்னா அது வந்து ஒரு ஊரோ அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு லட்சம் காணம்னா ஒரு லட்சம் ஏக்கரோ அப்படின்னு ரொம்ப தடுமாறினார்கள் ஆனா பின்னால நச்சினார்கு நீர் உரையடங்கின அந்த சங்க இலக்கியத்துல இதுக்கான விளக்கம் காணப்படுகிறது அது ஒரு காயின் ஒரு நாணயத்தின் பெயர் ஒரு லட்சம் சேர்ந்தா அந்த அமௌண்ட்டுக்கு அது பெயரு அப்படிங்கிறது அதுல இருக்கு இது இன்னைக்கு வழக்கம் ஒழிஞ்சு போச்சு இன்னைக்கு காணம்னு சொல்றோமா சிறுபுரம்னு சொல்றோமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை புதுசு புதுசா நாம வார்த்தைகளை உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் ஒருத்தன் சொல்றான் வெள்ளையப்பன் அப்படிங்கிறான் வெள்ளையப்பன் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம் அது என்ன அப்பன் வெள்ளையப்பன் அவர் எங்க இருக்கிறாரு என்ன ஊருன்னா எல்லாம் துட்டு நெய்னா துட்டு தான் வெள்ளையப்பன் சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பேர் வைக்கலாம் பணத்துக்கு அப்படி பேர் மாறி போச்சு இப்படி தமிழ் மொழியில மட்டும் இல்லை கன்னடத்துல தெலுங்குல மலையாளத்துல குஜராத்தியில பஞ்சாபியில வழக்கொழிந்து போன சொற்கள் அப்படின்னு நிறைய இருக்கு யூஸ் பண்ணாத சொற்கள் நிறைய இருக்கு இந்த சாதத்துக்கு ஊத்திக்கிறம கொழம்பு அல்லது சாம்பார் அதுக்கு ஆணம்னு ஒரு பேரு இலக்கியத்துல ஆணுங்கிற சொல்லு வருது இப்பவும் கூட தமிழ்நாட்டில் சில கிராமத்து பகுதிகளில் என்ன ஆணம் அப்படின்னு கேப்பாங்க அது பட்டத்துக்காரனுக்கு ஒன்னும் ஆனா கொஞ்சம் இந்த கேரளா பார்டர்ல கேரளா சைட்ல இந்த ஆணம்ங்கிற சொல்லு இன்னும் ஆட்சியில இருக்கு சாதத்துக்கு ஊத்திக்கிற ஒரு பொருளுக்கு ஆணம்னு சொல்றாங்க அப்ப இங்கே வள கொழிஞ்சு போன அங்க பயன்படுது அது மாதிரி இங்க வேஷ்மன் அப்படிங்கிறது வீடை குறிக்கும் அது வந்து ரொம்ப பழைய காலத்து ஆர்கேக் கிட்ட சேர்ந்தது வேஷ்மேவ தீபகா ஒரு தீபமானது ஒரு விளக்கானது ஒளி கொடுக்குமோ பிரதிகத திமிரம் பிரதிகத அப்படின்னு சொன்ன விரட்டுதல் திமிரம் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம் எப்படி ஒரு விளக்கானது வீட்டுக்குள்ள இருக்கும் இருட்டை முழுக்க விரட்டுமோ அதுபோல எதை விரட்டுகிறது இந்த சூரியனானவன் எங்கும் பரவி இருக்கிற தமசை விரட்டுகிறது திமிரம் என்பது அங்கே இருளையும் தமசையும் காட்டும் பிரதிகத திமிரம் அப்படின்ற இந்த பிரத்திகத அப்படிங்கிற சொல் மேல்நாட்டு விஞ்ஞான முறைப்படி சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்னன்னா இருட்டுங்கிறது ஒரு பொருள் மாறியும் சூரியன் வந்து அதை அடிச்சு விரட்டுதுங்கிற மாதிரி வெளிச்சம் இல்லாமையு நம் நாட்டு கணக்குப்படி இருட்டு என்று ஒரு பொருள் இருக்கிறது சூரியன் ஒளி என்று ஒரு பொருள் இருக்கிறது இது வந்தால் அது ஓடுகிறது நிழல் என்பது ஒரு தனி ஒருப்படி ஒரு மனிதனுடைய நிழல் தரையில விழுகுதுன்னா வெளிச்சமில்லாத இடம் நிழல் என்று சொல்கிறார்கள் நிழல் என்பது ஒரு தனிப்பொருள் அப்படிங்கிறது தத்துவம் இங்க வடமொழியில சொல்லியிருக்கிறார் ஆனால் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் படிக்கணும் தர்க்கசாஸ்திரம் படிக்கணும் அதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேணும் ஆனாலும் இங்கே மேல்நாட்டினர் புரிந்து முடியாத ஒரு சொல்லை இவர் பயன்படுத்துகிறார் பிரதி கத திம்பரம் இருளை விரட்டக்கூடிய சூரியன் இப்போ சூரியனை பத்தி சொல்லும்போது சூரியன் வந்து நின்றான் இருள் ஓடியது சூரியன் தனி முயற்சி எடுத்துக்கொண்டு இருளை விரட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இலக்கிய நடை இருக்கு அந்த மாதிரி சொல்லுகிறார்கள் ஆதவன் வந்தான் இருள் ஓடிற்று இராமானுஜர் வந்தார் அக்ஞானம் ஓடிற்று என்று சம்பிரதாயமாக சொல்லுவார்கள் அது இங்கே வேணா ஒரு இலக்கிய நடையிலே ஒரு அணி அலங்காரமாக சொல்லுகிறார்கள் என்று வச்சுக்கலாம் இதையும் வந்து கொஞ்சம் ஒரு மாற்றி இலக்கியமா சொல்றதுதான் ஒரு எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர் அவர் மணிக்குடி வரலாறுன்னு ஒரு புத்தகம் தமிழ் எழுதினார் இந்த மணிக்குடி வரலாறுங்கிற புத்தகத்தை சாகித்ய அகாடமி அவார்டுக்கு செலக்சனுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இவருடைய புத்தகத்தோட சேர்த்து இன்னும் ஒரு பத்து புஸ்தகங்களை பத்து எழுத்தாள புத்தகங்களை சஜஸ்ட் பண்ணாங்க அதுல இந்த சாகித்ய அகாடமி கமிட்டி வந்து என்ன பண்ணிருச்சு இந்த மணிக்குடி வரலாறு தான் சாகித்ய அகாடமி அவார்டுக்கு தகுதி உள்ளதுன்னு இந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது பி எஸ் ராமையாவுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்போ இவர் சந்தோஷப்பட்டு வாங்கிக்க வேண்டியதானே அந்த அவார்ட அவன் தவன் கிடக்கிறான் சாகித்ய அகாடமி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அப்போ இவர் வந்து ஒரு தந்தி அனுப்பினார் சாகித்ய அகாடமி கமிட்டி மெம்பர்ஸுக்கு என்ன என்னுடைய இந்த புத்தகத்தை சேர்த்து இன்னும் பத்து எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் சாகித்ய அகாடமி அவார்டுக்கு தெரிவுக்கு பரிசோதனை பண்ணினீர்கள் அதுல என் புத்தகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அந்த மீதி ஒன்பது புத்தகங்கள் என்ன காரணத்தினால் தள்ளுபடி ஆயின என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு இங்கிருந்து ஒரு லெட்டர் எதுன தந்தி அனுப்புன ஒரு எட்டாம் பத்தாம் பிசி படிக்கிறவனுக்கோ பிளஸ் டூ சொல்றதா இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கொச்சை லாங்குவேஜில் சொல்லிடலாம் உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் பி எஸ் ராமையா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எழுத்தாளர் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் அவருடைய புத்தகத்தை படிக்கிறாங்க ஏறக்குறைய எல்லா நூலகங்களையும் பி எஸ் ராமையாவுடைய புக் நீங்கள் பார்க்கலாம் அவர் போய் இப்படி சொல்ல முடியுமா மைண்ட் யூர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ அங்கிருந்து சாகித்ய அகாடமி கமிட்டி பீப்புள் வந்து ஃபோன் என்ன சொன்னாங்க உங்களை வடைய திங்க சொன்ன சொன்ன இப்ப நாலஞ்சு வடைய கொடுத்து இத சாப்பிடுங்க என்ன பண்ணணும் வடைய பிச்சு சக்கிய தொட்டி சாப்பிட வேண்டிதானே அதை விட்டு அஞ்சு வடைக்கு ஏழு தொலை இருக்கு அது எப்படி ஒரு வடையில ரெண்டு விழுந்துருக்கு என்ன காரணம்னா நீ திங்கிற வேலைய பாரு இந்த ஓட்டை என்ற சொல்லுவோமா இல்லையா அப்போ அவர்கள் இவரை நாசுக்காக கண்டிப்பதற்கு அப்படி சொன்னார்கள் வலை தின்ன சொன்னோமா துளையா பேசாமு கிடைச்சதுக்கு ஒரு ஸ்டைலிஸ்டிக் கவர் போட்டு கொடுத்தா அது ரசனைக்குரிய இலக்கியமாகற சாகித்யம் என்பது என்ன ரசாத்மகம் இதை சாகித்யம் அதாவது படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு பொன்னியின் செல்வன் கல்கி எழுதினார் அத படிக்க ஆரம்பிச்சா வைக்க முடியலத்தே போயிட்டே அந்த வரலாற்று காலத்துக்கே போயிட்டேன் படையெடுத்து வருகிறார்கள் அப்படி வந்து ரசாத்மகமாக எழுதிதான் அதுதான் வந்து இலக்கியம் சூரியன் துரத்தி அடிக்கிறான் பிரதேச திமிரம் யக பிரதேசி அதாவது இடம் அப்படின்னு நின்று கொண்டு அப்பட அப்படியே நின்று கொண்டு கூட எவனு ஒரு வீடு முழுக்க விளக்கு ஒளி ஒளி கொடுக்குமோ அதுபோல உலகனைத்திற்கும் ஒளி வல்லவன் எவனொருவனோ அந்த சூரியன் அப்படிங்க எத்தனையோ லட்சம் மைல்கள் தாண்டி சூரியன் இருக்கான் அப்போ போய் ராக்கெட் இறங்க முடியாது ஏன்னா சூரியன் அப்படியே ஒரு மோல்டன் ஃபயராக இருக்குது அதுக்கிட்ட யாரும் போக முடியாது ஆனால் ஒருவேளை சூரியன்கிட்ட போனால் ஒரு வெப்பமும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சா கூட இங்கே இருந்த ராக்கெட்டை அந்த ராக்கெட்டு சூரியனை போய் அடையிறதுக்குள்ளே அந்த ராக்கெட்டை அனுப்பணும் இருக்கிறான்ல அவன் கிழவனாய் செத்து போயிடுவான் அடுத்த ஜெனரேஷன் தான் வந்து அதை கண்டுபிடிக்கணும் அவ்வளவு மைல்கள் கேலக்சியில நடுநாயகமாக வெளிச்சத்தை கொடுக்கிறான் இவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு பிரகாசமான ஒளியை கொடுக்கக்கூடியவன் சூரியனை தவிர யாரும் இல்ல பௌர்ணமி அன்னைக்கு நலா வெளிச்சம் அடிக்கிற போது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதனுடைய ஒலி கதிர்களை அப்படியே குவிய வைத்து ஒரு பேப்பர் மேல விட வையுங்க அந்த பேப்பர் பத்தி எரியுதா பார்ப்போம் எரியாது ஆனா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியனுடைய ஒளி அந்த மாதிரி நீங்க கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமா குவியை வச்சு ஒரு பேப்பர்ல வச்சா உடனே பத்தி எரிஞ்சிடும் இப்ப சூரிய அடுப்புன்னு சொல்றாங்க கண்ணாடியை வந்து சாதாரணமா அந்த மாதிரி சூரியனுடைய கதிர்களை குவித்து பிரதிபலிக்கும்படி செய்து அந்த உஷ்ணம் படும்போது சோறு வேகுது சாம்பார் ரெடியாகுது காபி ரெடியாகுது டீ ரெடி ஆகுது சோலார் எனர்ஜி இன்னும் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்றோம் அவ்வளவு உஷ்ணம் வருது இதுல என்ன ஆச்சரியம்னா லட்சக்கணக்கான மயில்கள் தள்ளி இருக்கிற ஒரு கிரகத்தினுடைய உஷ்ணம் இங்கே பூமிக்கு வந்து சேர்ந்த பிறகும் கூட நெருப்பு அளவு சுடுதே இவ்வளவு மயில் தாண்டி வரும்போது அதன் வெப்பம் குறையலையே அது எப்படி இதுல என்ன ஆச்சரியம் பகவானுடைய படைப்புல அப்படின்னு சொன்னா அவ்வளவு வெப்பமானது சாதாரணமா நம்ம உடம்புல படுற போது நம்ம இறைக்கிறது இல்லை அந்த கதிர்கள் குவியும் போது மட்டும்தான் எரிக்குது பகவான் அந்த மாதிரி ஒரு படைப்பு படைச்சிருக்கிறான் சாதாரணமா இருக்கிற போதே லென்ஸ் வழியா வர்ற மாதிரி ஹீட் வரும் நார்மலா இருக்கும் அதுல நெருப்பு இருப்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீட்ல அவன் அங்க இருந்து அனுப்புறான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா அதான் வந்து தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவான் இங்குன்னு சொல்லி ஒரு பாட்டுல பாடுறாங்கல்ல சினிமால அது மாதிரி இங்கே பிரதேசி தான் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு தன் ஒளியினால் மட்டும் இருட்டை விரட்டுகிறவன் அப்ப அவனுடைய தேஜஸ் அவனுடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறார் அதாவது இங்கே மையூரகவி பகவான் எங்கெல்லாம் இருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் அப்போ ஒரு சூரியனை பார்த்து கொண்டு அந்த காதிகால சாம்பன்கிறவன் வந்து சூரியன் நோக்கி தவம் செய்தான் கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு கிருஷ்ணரோகம் வரட்டும்னு சொல்லி சபிச்சிட்டார் அப்படி சபிச்ச போது அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்காக அந்த சாம்பன் என்பவன் சூரியன் நோக்கி தவம் செய்து சூரியனுடைய அருளாலே அவன் குஷ்டரோகம் நீங்க பெற்றான் இப்போ சபிச்சது பரமாத்மா அப்படி இருக்கிற போது அந்த சாபத்தை நீக்குறது பரமாத்மாங்கிற லெவலுக்கு குறைவில்லாத ஒருத்தன் தான் முடியும் இல்லையா ஒரு பரமாத்மா சபிச்ச பிறகு ஒரு மாடன் காடன் இருளன்ட்டு போய் அவன் சாபம் நீங்க பெற்றான்னு சொன்னா இந்த பரமாத்மாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போகுதே அவன் ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஒரு சாபம் போட்டுருக்கிறான் அப்போ நாரதர் என்ன சொன்னார் கிருஷ்ணன் ஒரு சாபம் போட்டான்னா அந்த சாபத்தை ஒன்னும் அவ மாத்தணும் இல்லைன்னா அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய வேறு ஒரு அவதார நிலை காப்பாற்றணும் இதே கிருஷ்ணன் தான் சூரியனுக்குள்ளே நாராயணனாக இருக்கிறான் நீ அவனை நோக்கி தவம் செய்தால் அது நீங்கி போகும் என்று அப்படி ஒரு ஆலோசனை சாம்பனுக்கு கிடைத்தது அங்கே பரமாத்மா இருக்கிறான் பரமாத்மா இல்லாம வெறும் நெருப்பு அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து நமக்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே அங்கிருக்கிற ஒரு தெய்வீக சாநித்த சொல்ற அதே மாதிரி இங்கே நம்ம திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார் இந்த கடவுள் இருக்கிற இடத்தை தேடி எங்கெங்கயோ போறாங்களே எங்கெங்கயோ அலைகிறாங்களே இங்கிருந்து பணம் செலவு பண்ணி காசி ராமேஸ்வரம் காஷ்மீர் அங்கெங்க போறாங்க ஆனா இப்படி தேடி போகிறவர்கள் தாங்கள் தங்கள் உடனேயே சுமந்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை அறிகிறதில்லை அப்படின்னு பரிகாசமா சொல்ல உள்ளத்துக்குள்ளேயே பல புண்ணிய நதிகள் ஓடுது கங்கை யமுனை பிரம்மபுத்ரா சரஸ்வதி கோதாவரி வைகை எல்லாம் ஓடுது உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் அதுக்குள்ளேயே நீங்க நீராடலாம் எப்படின்னா உள்ள பரமாத்மா அந்தரியாமைய நினைச்சு பரமாத்மா தப்பு செய்யதான் என் சுவாபமா இருக்கு இவ்வளவோ பாவங்கள் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைசுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்ன உங்களுக்கு பாவங்கள்லாம் தீந்து போகும் அதை விட்டுட்டு பள்ளமும் மேடும் பறந்து தீவாரே சில திவி சேத்திரங்களுக்கு வந்து மலை மேல ஏறி போகணும் இருக்கு குதிரை மேல போகணும்னு இருக்கு கோவேர கலத மேல போகணும் இருக்கு டோலி மேல போகணும் இருக்கு விஞ்சில போகணும் இருக்கு அப்படி மேடும் பள்ளமும் ஏறி இறங்கி அவதிப்படுகிறார்கள் கள்ள மனமுடைய கல்வியில் ஆரே அப்படி அவங்களுக்கு போதிய அறிவு தெளிவில்லை எங்கெங்கையோ தேடி அலையறான் உள்ளுக்குள்ளே சகல புண்ணிய தீர்த்தங்களும் இருக்கின்றன இப்போ அது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா இந்த சூரியனை பார்த்து எம்பெருமானே என்னை காப்பாத்துன்னு சொன்னீங்கன்னா சூரியனை பார்க்கறதுக்கு நீங்க மேமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே உங்க உங்க வீட்டு வழியாவே பார்த்திடலாம் ஜன்னல் வழியா பார்த்தரலாம் இல்ல உங்க கோரையில் ஓட்ட இருந்துச்சுன்னா தெரியும் இல்லை மொட்டைமாடிக்கு போனா பார்த்திடலாம் அப்போ இங்கிருந்தே உங்களுக்கு திருஷ்யமாக கூடிய பரமாத்மாவை ஏன் தியானித்து அருள் பெறாமல் இருக்கிறீர்கள் அந்நாடும் வெயில் காயுதே அது இறைவன் அருள் தானே அதை ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வயிறார் அதான் சொல்றேசி திக் பிளஸ் காலம் அதாவது திசைகள் பிளஸ் காலம் இந்த காலமும் திசைகளும் சூரியனோடு தொடர்புள்ளவை எப்படி அப்படின்னு சொன்ன இந்த சூரியனுடைய ஒளினாலே நமக்கு திசைகள் தெரிகின்றன சூரியனுடைய ஒளியினாலே நமக்கு காலம் புரிகிறது எப்படி காலம் புரியுது சூரியன் உதிச்சா பொழுதுபிடிஞ்சிருச்சு சூரியன் மறைஞ்சிட்டா எடே இஸ் ஓவர் அப்படின்னு நம்ம நாள் கணக்கு பண்ண முடியுது அப்போ திசைகளும் காலங்களும் நமக்கு அறிவதற்கு இந்த சூரியன் உதவியாக இருக்கிறது அபேட்சை என்ன எக்ஸ்பெக்டிங்னு அர்த்தம் எதிர்பார்த்தல் அதாவது சூரியனை திசைகளும் காலமும் எதிர்பார்க்கிறது சில பேர் சொல்றாங்க காலத்தையும் எதிர்பார்க்கிறான் அப்படின்றான் அதாவது இதன் மூலமாக விளக்கி மக்களுக்கு இருப்பிடத்தையும் கால பொழுதுபோக்கையும் அறிவிக்கிறான் என்று சொல்றார்கள் ஆனா எப்படியோ திசைகளும் காலமும் சூரியனோடு தொடர்புள்ளது சூரிய உதயம் சூரிய அஸ்தமன் என்பது திசைகளோடும் காலப்போக்கனோடும் தொடர்புள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திக்கு கால அபெக்ச் இப்போ பல்வேறு திசைகள் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறைகள் ஒவ்வொரு விதமான பறவைகள் ஒவ்வொரு விதமான விலங்குகள் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் என்று வேற்றுமையிலே ஒரு சுவாரஸ்யம் வைத்திருக்கிறான் பகவான் அதைத்தான் நம்ம பார்க்கணும் இந்த உலகத்துல ஒரு பத்து சதுர கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி அடுத்த பத்து சதுர கிலோமீட்டருக்குள்ள விலங்குகள் இல்லை மக்கள் இல்லை வாழ்க்கை முறையில் எல்லாம் வேறுபடுது டால்ஸ்டாய்னு ஒரு எழுத்தாளர் ரஷ்யன் எழுத்தாளர் அவருடைய மகன் ஒரு திறகிறான் ஒரு செமி அவன் வந்து ஒரு புதுசா ஒரு தீரி சொன்னான் உலக ஒற்றுமைக்கு நான் ஒரு திட்டம் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலகத்துல ஒற்றுமை இல்லாம போற காரணமே அவரவர் இஷ்டப்படி பலவிதமான வாழ்க்கை வாழ்றதுதான் அதனால எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணும் எல்லாரும் ஒரே ட்ரெஸ் தான் உடுத்தணும் இப்போ பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் போடுறாங்களே இப்போ திருவள்ளுவர் ஹை ஸ்கூல்னு சொன்னால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு இமாக்குலேட்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல அது மாதிரி உலகத்தில் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் தான் போடணுமா எல்லாம் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணுமா ஒன்று பிரெட்டு அல்லது பழைய சோறு அல்லது எதாவது ஒன்று அப்படி வந்துருச்சுன்னா அந்த உலகத்தில் சண்டையே இருக்காது உலக ஒற்றுமை உருவாகி விடும் சொல்லி இவன் மெனக்கெட்டு காசு செலவு நாடு நாளாக போய் பிரச்சாரம் பண்ணான் அவன் ரொம்ப எலக்வெண்ட்டாக ஆரோட்டோரிக்கலாக பேசி அவனுடைய சொற்பொழிவை முடிக்கிற போது அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் விளக்க மாட்டேங்குது என்னன்னா ஜனங்கள்லாம் உயிர் உயின் கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்னு தெரியலையே எவ்வளவு ஒப்பற்ற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இந்த ஜனங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவன் முடிச்சுட்டு இருக்கிற போது நம்ம பாண்டிச்சேரி மதரில் இந்தம்மா ஜப்பானுக்கு போயிருந்தாங்க ஒரு ஆன்மீக விஷயமாக ஜப்பான்ல இந்த ஆளை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஆள் நான் சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்ல அந்த ஆள் வந்தேன் இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா நீ நினைக்கிற மாதிரி உலகம் பூரா ஒரே சாப்பாடு சாப்பிட்டு ஒரே ட்ரெஸ் உடுத்தணும்ங்கிறது கடவுளைய சித்தமா இருக்குமானால் உலகத்துல மனுஷன் படம் ஒரே மாதிரி இருப்பான் நீ யோசனை பண்ணி பாரு ஜப்பான்ல சப்ப அமெரிக்காவில விளவிலேனு இருக்கான் தலைமையிலாம் பணமட்ட மாதிரியே இருக்குது தேங்க மாதிரி இருக்குது இங்க இந்தியாவில தென்னிந்தியாவில கருப்பா இருக்கிறான் வட இந்தியாவில சிகப்பா இருக்கிறான் மாநிலத்துக்கு மாநிலம் உணவு பழக்கங்கள் வேறுபடுது விலங்குகள்ல கூட அப்படிதான் நம்ம பாக்குறோம் பசுமாடும் கூட இந்தியா பசுமாடும் அமெரிக்கா பசுமாடும் ஒரே மாதிரி இல்லை அப்ப அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னவன கப்புன்னு வாய் முடியும் அதை செஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு மூளைக்கு அன்னைக்கு வரைக்கும் வரப்போ சாதம் இல்லை ஒரு பொம்பளை வந்து எடுத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு ஓஹோ நீ அப்படி சொல்றீங்களோ சரி அப்ப நான் என் கொள்கை நான் மூடி வச்சிடறேன் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை நடத்தினான் இது இதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணான்னு தெரியுமா அனாவசியமா அப்போ வேற்றுமையில் தான் ரசனை இருக்கு வேற்றுமையில தான் ஒரு ஒற்றுமை இருக்கு இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க ஒவ்வொரு முஞ்சியும் விதவிதமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் ஒரே ரெட்டை வேடமும் அஞ்சு வேடங்கிற மாதிரி ஒரே விதா ஒரு அச்சில வார்த்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே குழப்பமாய்ப்போம் ஒரு தாய் வயிற்றுல எட்டு பிள்ளைகள் பிறந்தாலும் எட்டும் எட்டு விதமா இருக்கு இல்லையா வேற்றுமையில் தான் இந்த உலகம் ரசனை அடைகிறது அதுதான் கால திசை வேறுபாடு திக்கு கால அபேட்சை அப்படிங்கிற பல திசைகள் பல காலங்கள் பல கலாச்சாரங்கள் எல்லாம் இந்த சூரியனாலே வேறுபடுகிறது அண்டார்டிகாவில சூரியன் ரொம்பவும் டல்லாயான் ஆறு மாசத்துக்கு அவங்க உதிக்கிறதே கிடையாது அதனால என்ன ஆகுது அங்க எஸ்கிமோன்னு ஒரு ரேஸ் உருவாகுது அவங்க தோல்லா தடிச்சிருக்குது அவங்க பணியிலேயே வாழ்ந்து பழகுகிறார்கள் அவங்களுக்குன்னு ஒரு சீல் வால்ரஸ் அவங்களுடைய வாழ்க்கை முறை ஆகாரம் வித்தியாசமா இருக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்க சூரியன் வித்தியாசமா இருக்கிறான் ஏன்னா அப்படி சுட்டு எறிகிறான் அங்க இருக்கிற மனுஷன் படம் கண்ணம் கரையறு ஜெட் பிளாக்கா இருக்கிறான் ஏண்டானா வெயில் பட்டு பட்டு பட்டு அவன் கருப்பா அவனுடைய வாழ்க்கை முறை வித்தியாசம் முறை எல்லாம் சூரிய நிலவரதானே அண்டார்டிகாவ ஒரு சமுதாய ரேஸ் உருவாகுது அங்க வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்குது தென்னாப்பிரிக்காவில் ஒரு ரேஸ் உருவாகுது அங்க வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்குது ஆஸ்திரேலியாவில் சூரியனுடைய கதிர்கள் வேற டிகிரியில உழுகுது அங்க மனுஷன் வேற மாதிரி இருக்கிறான் அப்போ கிளைமேட்டிக் சேஞ்சஸ ஒட்டி பலவித கலாச்சாரங்கள் உருவாகின்றன இது பகவானுடைய திருவிழம் அல்லவா அதான் சொல்றாரு திக்கு கால அபேஷையா அசௌ அசவுன்னா இந்த சச்ச அப்படிங்கிற இப்படி பலவிதமான எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த உலகம் சூரியனோடு எப்படியாக தொடர்புள்ளதா இருக்கிறது திரிபுவனம் அடத திரிபுவனம்னா இந்த மூன்று உலகங்கள் பூகு புவகா சுவகா என்ற இந்த மூன்று உலகங்கள் இருக்கும் அடத அடத்தனா வாண்டரிங் அலைதல் இந்த சூரியனுடைய கதிர்கள் உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சேருதான் எங்கேயுமே சூரியனுடைய வெயில் படாம இருக்கிறது இல்லைன்றாங்க இந்த ஒப்பை கிளாஸ்ன்னு சொல்றாங்கல்ல அதுல கூட சூரியனுடைய ஒளி ஓரளவு ஊடுருவது அதனாலதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருவந்தரியாட்டை கூட வெளிச்சம் தெரியுது அப்போ இந்த வெளிச்சமானது நாம் நினைக்கிறவன் வந்து நான் டிரான்ஸ்பேரண்ட்னு அதாவது ஒளி ஊடுருவாத பொருள்கள்னு சொல்ல சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதுல கூட ஒளி ரொம்ப நுட்பமாக ஊடுருவுகிறது அதை நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி இல்லை அதை கண்டுபிடிக்கிற விஞ்ஞான கருவிகள் இன்னும் வரலனு ஆனா இப்ப சமீபத்தில் அந்த தீரியை பிரேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இந்த ப்ளூ ஃபில்ம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீலப்படங்கள் அதாவது ஆண் பண்ண உறவுகளை எடுத்துக்காட்டக்கூடிய தகாத படங்கள் அந்த மாதிரி படங்கள் ஷூட் பண்ணுறவங்க இதுக்குன்னு உரிய நடிகர்களுக்கு பணம் கொடுத்து அந்த படம் எடுத்தா அந்த படத்தை பார்த்து பார்த்து மக்களுக்கு அழுத்து போச்சான் அது ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குதான் நேச்சுரலாக இருக்கணும்னு சொன்னால் நடிகர்கள் ஈடுபடாமல் நிஜமான தம்பதிகள் ஈடுபடுறதை வேணும் அப்படின்னா நிஜமான தம்பதியை எவன் சம்மதிப்பான் இதுக்கு அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க லாட்ஜிகளில் கப்பல் வந்து தங்கினாங்கன்னா இருட்டிலே படம் பிடிக்கக்கூடிய கேமராக்களை பொருத்தி இருக்கிறார்கள் படம் பிடிச்சு அந்த காட்சியை உங்களுக்கு மேனேஜருக்கு இருட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றான் அதை தான் இங்கே மையரோபி சொல்ற ஒளி புகவில்லை என்று நீங்கள் எந்த பொருளை நினைக்கிறீர்களோ அதுல ஒளி புககிறது இருட்டிலே வெளிச்சம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு அதை தான் சொல்ற திரிபுவனம் அட்டத மூ உலகங்களிலும் பாதாள லோகத்துல கூட அவன் ஒளி புகாமல் இல்லை நாரதர் ஒரு பாதாள லோகத்துக்கு போயிட்டு விஷ்ணு புராணத்துல வந்து சொல்றார் அங்க எப்பவுமே சூரியனுடைய வெளிச்சமானது மந்தமா இருக்கிறது உக்ரமா இல்லை அப்படிங்கிறார் பாதாள லோகங்கிறது எங்க இருக்கு நமக்கு தெரியல பூமிக்குள்ளேயே இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறதா இல்ல பூமிக்கு கீழே இருக்குதுன்னு நினைச்சுக்கிறதா அங்க சூரியனுடைய ஒளி மந்தமாக இருக்கிறதுன்னு நாரதர் சொல்றாரு அப்ப சூரியனுடைய ஒளி பாதாள லோகத்துக்கு போறதாகத்தானே அவர் சொல்றாரு அது எப்படி போகுது என்றால் இந்த சூரிய ஒளியினுடைய ஊடுருவம் தன்மையானது அப்படி இருக்கிறது என்று சொல்றேன் கடலுக்கு அடியில ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வெளிச்சம் தெரியுது ஒரு கிலோமீட்டருக்கு அடியில போனீங்கன்னா வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது இருட்டு ஆனா அங்கேயும் வந்து உள்ளே மென்மையாக கலந்திருக்கும் சூரிய ஒளி கதிர்களை அப்படியே என்லார்ஜ் பண்ணக்கூடிய சக்தி உள்ள கேமராக்களை வச்சு பார்த்தா அங்கையும் வெளிச்சம் போகுது போகாம எப்படி சில மீன்கள் தன்னுடைய துணையை கண்டுபிடிக்கின்றன அங்க ஆண்மீன் இருக்கு பெண்மீன் இருக்குல்ல ரொம்ப ஆழத்துல மூணு கிலோமீட்டர் ஆழத்துல போனீங்கன்னா அங்கையும் கடல் வாழ் ஜலுக்கள் இருக்கின்றன அவ எப்படி குட்டிகளை கண்டுபிடிக்குது அவற்றுக்கு கண்ணு இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி அதான் சொல்றார் மூன்று உலகங்களிலும் இந்த சூரியனுடைய ஒளியானது அலைகிறது அலைகிறதுங்கிற வார்த்தை வாண்டரிங்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு வார்த்தை அட்டத்தகை அப்படிங்கிறீங்க சான்ஸ்கிரிட்ல அதாவது ஒரு குறிக்கோள் இல்லாமல் சன்னியாசி அலைய வேணும் ஒப்பந்தங்கள்ல சன்னியாசி எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே கிளம்புனான்னா இங்க இருந்து அடுத்து இந்த ஊருக்கு போகணும் அங்கே இத்தனை நாள் தங்கணும் இன்னும் சாப்பாடு சாப்பிடணும்னு பிளான் பண்ணக்கூடாது நீ எப்போ வாழ்க்கையை வெறுத்துட்டியோ உலகத்தை வெறுத்திட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு இதுக்கு இந்த ஊர் நல்லதா அந்த ஊர் நல்லதா எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் எங்க தங்கலாம் அதெல்லாம் கூடாது பரிவிராஜக சன்னியாசி கண்ட இடத்துல அலையணும் சன்னியாசத்துவத்துக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது துர்வாசர் தான் அப்படின்னு சொல்லி காளிகாபுரம் சொல்லுது துர்வாசர் தான் முத முதன் இந்த மாதிரி முனிவன் சன்னியாசி கண்ட இடத்தில் அலையணும்னு சொல்லி ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தினாரான் எதுக்காக அலையணும்னா இவன் போகிற இடங்களிலே இவன் மகாத்மாவா இருப்பதனாலே இவனுடைய ஃபஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ரேடியேஷன் இவனுடைய ஆன்ம கதிர்வீச்சு இவனுடைய பிரச்சாரங்கள் இவனுடைய பழக்க விளக்கங்கள் பல ஜனங்களுக்கும் போய் சேரணும் அப்பதான் வந்து மக்கள் தெரிந்துவார்கள் இப்போ இந்த சாப்பிட்றதுக்கு முன்னால பரிசிச்சன மந்திரம்னு ஒண்ணு இருக்கு அதை நம்ம முந்தைய கன்னியாபுரமேஸ்வரி கோவில நடத்தியிருக்கிறார் சாப்பிடறதுக்கு முன்னால கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து அந்த இலைய சுத்தி அப்படி தெளிச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அப்பறம் சாப்பிடும் இது இந்தியாவிலே எல்லாருக்கும் பழக்கமா இருந்தது இப்ப இந்தியாவிலேயே பல பேருக்கு தெரியறது இல்லை இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு அமெரிக்காவில் போய் அங்க ஹோட்டல்ல வந்து பிரெட் பட்டர் வச்ச உடனே இவன் டம்ளர் கவுத்து பிடி தெளிக்கிறான் அவன் அப்படின்னா அவன் நினைச்சிக்கிட்டான் போல் சொல்றான் அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது சரி அடுத்து ஒரு இந்தியன் வந்து அதை கேட்கணும் ஏன்னு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி ஒரு மனுஷன் அங்கே போய் செய்யற போது அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா இந்தியாவிலே உணவு உண்பதற்கு முன்பு அந்த உணவுக்கு ரட்சை கெட்டுக்கிறார்கள் ஒரு பாதுகாப்பு வளையம் போடுகிறார்கள் துஷ்ட ஆவிகள் அதை எடுக்கக்கூடாது கிருஷ்ணார்ப்பணம் என்று பகவானுக்கு மட்டுமே அது அர்ப்பணம் என்று சொல்வதற்கு அந்த மாதிரி பண்றாங்க ஒரு லிமிட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவனும் யோசிக்கிறான் ஏன் நம்மள இந்த மாதிரி செஞ்சான் என்ன நல்ல கருத்து தானே என்று இப்படி நல்ல கருத்துகள் எப்ப பரவும் இந்த மாதிரி பழக்க வழக்கம் பல ஊர்களுக்கு கதிர்கள் சன்னியாசி மாதிரி அலைதான் அங்கே எப்படி ஊரங்கும் தர்மம் பரவுவதற்கு சன்னியாசிகள் அலைவார்களோ அது இந்த சூரியனுடைய கதிர்கள் சின்ன சின்ன இடுக்குகளுக்குள்ளெல்லாம் போய் அலைதான் அதான் அட்டதிக் பானோ ஸ்திக்ம பானோ அப்படின்னா நல்ல பிரகாசமான கதிர்கள் உள்ள சூரியன் இங்க வந்து திக்ம பானோன்னு ஒரு பேர் கொடுக்குறார் நவாக்கியாம் யாத்தஹ அப்படிங்கிறார் நவாக்கியாம்னா ஆக்கியான பெயரு நவனா புதுசு இப்படி பல ஊருக்கும் அவன் போவதனாலே புது புது பெயர்களை அவன் அடைகிறான்றார் எப்படி புது புது பெயர்களை அடைகிறான் அப்படின்னா இந்த எகிப்துல ஈஜிப்டுக்கு போனீங்கன்னா சூரியனுக்கு ரா அப்படின்றான் இந்த கிளியப்பாட்ராவெல்லாம் சூரியனை ரா அப்படின்னு சொல்லி தான் வழிபடுறான் ஆர் ஏ ரான்னா அது சூரியனுக்கு கிடைக்கும் இது வந்து சூரியஹா அப்படிங்கிற அந்த சூரியங்கிற ராங்கிற எழுத்து தான் அப்படி மருவி இருக்குது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இப்போ ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு ஒரு பேர் இங்கே தமிழ்நாட்டில் ஆதவன் அப்படின்றாங்க ஜப்பானிய மொழியில் அதுக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சன் அப்படின்றான் இப்படி பல பெயர்களை அவன் அடைகிறான் எல்லா உலகங்களுக்கும் அவன் போகிறதுனால சூரியனுக்கு அந்தந்த நாட்டு மக்களால் பலவிதமான பெயர்கள் வைக்கப்படுகிறது அப்படி போறதுனாலதான் வந்து அவனுடைய அருள் எங்கும் பரவுதான் இப்போ அரவிந்தருடைய எழுத்துக்களுக்கு உள்நாட்டுல மரியாதை இல்லை ஆனா அரவிந்தருடைய ரைட்டிங்ஸ் பூரா வந்து இந்த மதர் பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ணி பிரான்சுக்கு வந்து குடுத்துச்சான் இப்ப என்னாச்சுன்னா இன்னைக்கு நிலைமை அரவிந்தருடைய எழுத்துக்களுக்கு பிரான்ஸ் நாட்டுல தான் அதிக வரவேற்பு அதிக மரியாதை இந்தியாவில் இருக்கிறத விட அங்கதான் அதிக மரியாதை ஏன்னா அந்த பிரெஞ்சு பீப்புள் வந்து அதை ரொம்பவும் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ பகவானுடைய படைப்பில் பிரான்ஸ் எங்கே இருக்கு அந்த மக்கள் எங்கே இருக்கிறாங்க இங்கே இந்தியாவில் இருக்கிற தத்துவமானது இப்படி பரவணும்னு சொல்லி பகவான் அதுக்கு ஒரு ரூட்டு பாருங்க அப்போது ஒரு பொருள் ஒரு எல்லைக்குள்ளே சிக்கி அது பரவாமல் இருப்பதை விட பல பிரதேசங்களுக்கும் சென்று சேர வேணுங்கிற போது முக்கிய அவசியமான முயற்சி என்னன்னா பிரயாணம் அது பல இடங்களுக்கு போகணும் அதான் ஆட்டத்திக்ம பானு நவாக்கியம் பல பெயர்களை புது புது பெயர்களை அது அடைகிறது யாத்தகனா அடைகிறது யாம் திசி சாத்தகவியம் திசின்னா கிழக்கு திசைன்னு அர்த்தம் ஈஸ்ட் அது எப்படி இந்த வார்த்தை வந்ததுங்கிறத நான் உங்களுக்கு விளக்குனீங்கன்னா விளக்குனா நீங்க புரிஞ்சுக்குவீங்க திசின்னா திசைன்னு அர்த்தம் அது உங்களுக்கு தெரியும் திஷா அப்படின்னா டைரக்ஷன் சாத்தகிரத்தவிய வார்த்தை எப்படி வந்ததுன்னா சதகிரத்து அப்படின்னா இந்திரனுக்கு பேரு இந்திரனுக்கு சதகிரத்துன்னு ஒரு பேரு சதனா நூறு கிருத்துனா யாகம் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணுவதுனால் இந்திரனாகவன் அதனால அவனுக்கு நூறு யாகம்னு ஒரு பேர் அது அப்படியே மொழிபெயர்த்தி சொல்றதா இருந்தா இந்திரனுக்கு ஒரு பேர் என்னன்னா மிஸ்டர் நூறு யாகம் அதாவது ஹண்ட்ரட்யாஸ் அவன் வந்து அவ்வளவு தூரம் யாகம் பண்ணினாத்தான் அவன் அந்த பதவியை அடையிறான் இப்ப சில பேர் வந்து முப்பது வட மெதுவடைய முழுங்கி காட்டிடுறாங்க அண்ணிலிருந்து அவங்களுக்கு என்ன பேராகுது மிஸ்டர் முப்பது வந்தாரு பாவனை தேடி நீ வந்தீன்னா போன் பண்ண சொன்னாரு அப்படின்னா அவன் புரிஞ்சுக்குவான் புதுசா ஒரு ஆள் பார்த்து முப்பது நூறு பேர் வைப்பாங்க அப்படின்னு முப்பது வரை சாப்பிட்டு காமிச்ச சாதனையாளருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி நூறு யாகம் பண்ணி இந்திர பதவி அடைஞ்சதுனால அவனுக்கு பேர் என்னடானா நூறு யாகம் அப்போ சதகிரத்துன்னு பேர் வச்சுட்டான் சதகிருத்து என்றால் இந்திரனுக்கு பெயர் இப்போ சதகிருத்தவ்யம் அப்படின்னா இந்திரனுடையன்னு அர்த்தம் திசினா திசையில் இந்திரனுடைய திசையில் அது என்ன இந்திரனுடைய திசையில் அப்படின்னா எட்டு திசைக்கும் எட்டு திக்கு இருக்கிறார்கள் ஒவ்வொரு திசைக்கும் அதிதேவதை கிழக்கு திசைக்கு யாரிடம் அதி தேவதைன்னா தேவேந்திரன் இந்திரன் தான் கிழக்கு திசைக்கு அதி தேவதை அதனால இங்க சதக்கரத்தவ்யாம் திசி இந்திரனுடைய திசையிலே அவன் உதிக்கிறான் அப்படின்னா கிழக்கு திசையில அர்த்தம் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் பேசும்போது ஈசானியம் மூலையும்பாங்க சனி மூலை அப்படிம்பாங்க அப்படிலாம் பேசிக்குவாங்க நம்மளாம் திருத்தி முடிக்க வேண்டியதுன்னா அதனால ஈசானியம் மூலை சனி மூலைன்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து துவாதச நாம பஞ்சரத்தனம் நடத்தின போது உங்களுக்கு நான் சொன்னேன் பகவானுடைய பனிரெண்டு நாமாக்கள் வரும்போது என்ன என்ன பெருமாளுடைய வியூகம் என்ன என்ன திசைக்கு உரியது நிறுதி மூளைன்னு ஒரு மூளை அக்னி மூலின்னு ஒரு மூளை வாயு மூலின்னு ஒரு மூளை சனி மூளைன்னு ஒரு மூளை இந்திர மூலின்னு ஒரு மூலைன்னா அந்தந்த திசைக்கு உரிய அதிதெய்வங்கள் அதனால அவர்களை வச்சு அந்த திசை குறிக்கப்படுகிறது அவ்வளவுதான் இப்ப நமக்கு அதி தெய்வங்கள் தெரியாட்டி பரவாயில்லைங்க ஒரு திண்டிவனத்துக்கு போனீங்கன்னா ஒரு அட்ரெஸை காமிச்சு கொடுத்துட்டு கேட்குறீங்க எப்படிங்க போவதுன்னு அவர் ஒருவேளை வயசான விவசாயின்னு வச்சுக்கங்களேன் அதான் தம்பி நேராக கிழக்கால போங்க போய் வடக்கால திரும்பி மேக்கால் விழுந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி தெற்கு பக்கம் போனீங்கன்னா அதுதான் வீடு இவன் அப்படியே பே அறிஞ்ச எனக்கு பாண்டிச்சேரியில் தாங்க கிழக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் ஏன்னா கடல் அந்த பக்கமாக இருக்கு அதுவும் என்னைய ரிவால்விங் சேரில் உக்காந்து கிருட்ருன்னு சுற்றி விட்டிங்கன்னா ஒரு நிலைமைக்கு வரமாட்டேன் நான் கொஞ்சம் நேரம் ஆகும் மற்ற ஊர்களில் போய் இந்த கிழக்கு மேற்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு டிஃபிகல் விஷயங்க நீங்க சோத்து கையை பீச்ச கையின்னு சொன்னீங்கன்னு நமக்கு இந்த கிழக்கு மேற்கு முதற்கொண்டு இந்த காலத்துல தெரியாம போய் ஆனா அந்த காலத்து மக்கள் வந்து ஒரு ஊருக்கு வரும்போதே அவங்க ரயில் போனா கூட இந்த ரயில் இடது பக்கம் திரும்பிடுச்சு வலது பக்கம் திரும்பிடுச்சு இப்ப கிழக்கு இது மயிருக்காதுன்னு டக்குனு கண்டுபிடிச்ச அப்போ இங்க இந்திரனுடைய மூலையிலே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கிழக்கிலே உதைக்கிறான் திசது திசதுனா அருள் செய்யட்டும் உங்களுக்கு வழங்கட்டும் எதை வழங்கட்டும்னா சிவம் சிவம்னா மங்களங்கள் சகல மங்கலங்களையும் உங்களுக்கு அவன் வழங்கட்டும் கொடுக்கட்டும் அப்படின்னு இப்போ தாமரை பூவை எதுக்காக வந்து உங்களுக்கு சக்கரமா ஸ்ரீ சக்கரமா ஒரு சின்னமா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த ஆசிரமம் அரவிந்த ஆசிரமத்துல ஒரு வெள்ளக்காரர் கட்டணி ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அந்த கதவுக்கு மேல ஒரு ஒரு சிம்பிள் இருக்கும் அதை ஒத்து பாத்தீங்கன்னா தாமரை இதழ் விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உபனிஷத்துல இருந்து ஒரு விளக்கம் எடுத்து சொன்னார் ரவீந்தர் என்ன அப்படின்னா சூரியன் வந்த உடனே தாமரை மலருது அப்படின்னா உடனே வெள்ளக்காரன் கேட்டான் தாமரை மட்டுமா மலருது எல்லாம் தாய் மலர் எட்டிப்பு கூட தான் மலருது அப்படின்னா இறிய அவசரப்படாத இந்த இதயமானது கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு தாமரை முட்டாக இருக்கிறதுன்னு உபநிஷத்து சொல்லியிருக்கு நீங்க ஹார்ட் சர்ஜரி பண்ற டாக்டரை போய் ஹார்ட் என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டா அவன் சொல்லுவான் ஆமாங்க ஒரு தாமரை முட்டு தலைகளா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் மனித இதயம் இருக்கிறது ஆனா ஒரு யோகி தவம் செய்து குண்டலினியை எழுப்பி அவன் இங்க அமுத கலையிலே அவனுக்கு பகவான் காட்சி கொடுக்கற போது அந்த இதயமானது அப்படியே திரும்பி மலர்ந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க அதை நான் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி யோகிக்கு நான் எங்க போவேன் அதாவது தவம் செய்து குண்டில் நீ எடுப்பி கடவுளை பாக்குற யோகி நிச்சயமா பாண்டிச்சேர்ல செட்டி இருக்க மாட்டான் அவன் எங்கேயோ இமயமலையில எங்கேயோ பூமி கேட்லயோ ஆனா சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு இப்போ பகவான் நெருங்கி வந்த உடனே இதய தாமரை மலர்கிறது சூரிய வந்த உடனே குளத்து தாமரை மலர்கிறது அதனால தாமரை மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு ஞானம் வர வேண்டும் என்பதை நம்முடைய டெய்லி ப்ராசஸ் மூலமா நம்ம உணர்த்தணும்ங்கிறதுக்காக தாமரை ஞான புஷ்பமாக சொன்னார்கள் கோவில்கள் எங்க பார்த்தாலும் தாமரைகள் தான் வைக்கப்பட்டிருக்கும் அதுக்காகத்தான் நான் தாமரை என்னுடைய சின்னமா தேர்ந்தெடுத்தேன்னு சொன்ன உடனே அவன் அப்புறம் வாய் முடித்து போயிடான் இங்கே இந்த சூரிய வந்து உங்களுக்கு மங்களங்களை தரட்டும்னா என்ன அர்த்தம் அந்த குடும்பி கிடக்கிற அந்த தாமரை கொஞ்சம் கொஞ்சமா மலர்வதற்கு அவன் அருளட்டும் உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் ஏற்படும் பகவானுடைய அருள் உங்களுக்கு ஈஸியா வரும் சிவம் என்றால் மங்களம் அதாவது நமக்கு அமங்கலம் ஏன் ஏற்படுதுன்னா மங்களத்தினுடைய மகிமை உணராம இருக்கிறதுனால நமக்கு அமங்கலம் அதிகமா ஏற்படுது நமக்கு கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் இங்க உட்காந்து இருக்கிறவங்கல பல பேர் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜென்ம உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறான் அப்ப யாரு தான் அதிகபட்சம் கஷ்டப்படுறவங்கன்னு கேட்டா எல்லாரும் நான் தான் கை தொக்குவாங்க ஆனா அப்படி சொல்றாங்களே அவங்க வாழ்வுல கூட அவங்களுக்கு எத்தனையோ ஆறுதல்கள் இருக்கும் எத்தனையோ கன்சலேஷன் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கைகால ஓனம் இல்லாம துணைக்கு ஒரு மகனோ ஒரு கணவனோ ஒரு தாயோ ஏதோ ஒரு வறுமுடியோ பல விஷயங்கள் இருக்கும் அதை சிந்திச்சு பார்க்கணும் அதெல்லாம் மங்களம் தான் அதெல்லாம் நம்ம ரொம்ப அனாயாசமா அண்டர் எஸ்டிமேட் பண்ற போதுதான் அதிக மங்கலங்கள் வர்றதில்லை சின்ன விஷயங்களை நம்ம நன்றியில் இருக்கிற போது பெரிய விஷயங்களை பகவான் கொடுக்குறான் இந்த பகவந்த சுவாமிகள் ஒருத்தர் புதுப்பாளையத்தில் கடலூர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு பழக்கம் சாப்பிடும்போது ஒரே ஒரு பருக்க சோறு சிந்திடுதுன்னு வச்சுக்கோங்க உடனே எந்திரிச்சு அந்த சோறு எங்குன்னு தேடி பார்ப்பாராம் தரையில் இல்லைன்னு சொன்னால் மெல்ல அந்த வேட்டியை உதர்வாரான் அது விழுந்தவன் கப்பன் போய் பிடிச்சி அதை எடுத்து வாயில் போடுவார் அது சொல்லுவாராம் ஒரு பருக்குங்கிறது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஐயா ஆண்டவன் நமக்கு இன்னைக்கு சோறு கிடைக்கட்டும்னு நினைக்கிறான் அதனால் இவ்வளோ சோறு கிடைக்கிது நமக்கு சோறு கிடைக்கக்கூடாதுன்னு அவன் எழுதிட்டானா அந்த பிச்சைக்காரங்களை போய் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒவ்வொரு பருக்கையும் பவுன் மாதிரி இருக்கும் அவனுக்கு மூணு நாள் பசி நாலு நாள் பசி ராபட்டினி பகல்பட்டினி இருக்கிறவங்களுக்கு அந்த சோ தருமே தெரியும் அதனால் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற மங்களங்களை நாம் உணர்ந்து அதன் மதிப்பை புரிந்து அதுக்குரிய ரெகக்னிஷனை கொடுக்கும் கொடுக்கற போது அதிகமான மங்களங்கள் வருதே அதான் திசத்து சிவம் சக அர்ச்சிசாம் உத்கமோ வக அர்ச்சிசன ஒளிகள் ஒலி கதிர்கள் அதாவது சூரியனுடைய ஒலி கதிர்கள் உத்கமான தோற்றம் உதிப்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா அந்த ஒலிக்கதிர்கள் உங்களுக்கு அருள் செய்யட்டும் அந்த ஒலிக்கதிர்கள் உங்களுக்கு தந்தையை போல தாயை போல இருக்கட்டும் சூரியன் உதைக்கிற போது இந்த ஜீவாத்மாக்கள் மேல ஒரு கருணையோடு பாக்குதான் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஒலி கதிர்கள் மூலமா நம்ம இதயத்தை துடிக்க வைக்கிறான் நம்ம பாடி டெம்பரேச்சரை கொடுக்கறான் உயிர்களை வாழ வைக்கிறான் கோழியானது அடகாக்குற போது என்ன செய்து உடம்பு உஷ்ணத்தை முட்டைக்கு குடுக்குது அப்பதான் குஞ்சு உருவாகும் அது போல சூரியன் தன்னுடைய குஞ்சுகளாகிய இந்த உலகத்துக்கு உஷ்ணத்தின் மூலமா வாழ வைக்கிது ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல தகப்பன் போல இப்ப முதலை இருக்க இந்த முதலை ஜாதியில ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா பெண் முதலையானது தன் குட்டிகளை தானே புடிச்சு தந்துடுவான் அப்படி ஒரு பழக்கம் இத வந்து அந்த காலத்துல அகநானூர்ல ஐங்கூறு நூறுல சொல்லிருக்கலாம் அப்படி ஒரு வழக்கம் முதலைக்கு இருக்குதுங்கிறது இப்பதான் சமீபத்துல மெட்ராஸ்ல இந்த முதலே இருக்கக்கூடிய இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க பெண் முதலே பழக்கம் இருக்குதுங்கிறத இப்ப கண்டுபிடிக்கிறாங்க அது எனக்கே சொல்லியிருக்கிறான் இப்படி தாயே தன் குட்டியை திங்கக்கூடிய ஒரு அறுவருப்பான பழக்கம் அது விலங்கு ரொம்ப கீழான ஒரு இனம் அந்த மாதிரி இல்ல சூரிய நாராயணன் தன் நெருப்பினாலே நம்மை வாழ வைக்கிறான் கோழி தன் உடம்பின் உஷ்ணத்தினால முட்டைகளை வாழ்வித்து குஞ்சுகளை பொறிப்பது போல தன் உஷ்ணத்தினாலே வாழ வைக்கிறா அதான் சகா அர்ச்சி அர்ச்சி அதன் தோற்றமானது பக உங்களை பாதுகாக்கட்டும் உங்களுக்கு நல்லது வழங்கட்டும் என்று அந்த சூரியனுடைய மையமே எடுத்து சொல்றார் இந்த சூரியனுடைய அருள் மட்டும் நமக்கு இருந்துருச்சுன்னா நமக்கு போதிய சாப்பாடே தேவையில்லை காற்றும் நமக்கு சொன்ன பேச்சு கேட்குமா சூரிய ஒளியில நமக்கு எல்லா விட்டமின்ஸ் இருக்குது காற்றில் நமக்கு எல்லா விட்டமின்ஸும் இருக்குது அப்படின்னு ரிஷிகள் சொன்னார்கள் இன்னைக்கு விஞ்ஞானிகளும் மெல்ல மெல்ல அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஒரு சித்தர் சொல்ற காக்கப்பு இருக்கலாம் செடிபூடு கற்பம் இல்லை பிடரி மார்க்கம் ஏறுகின்ற வாசியம்தான் கற்பங்கானே காயக்கல்பம்னு ஒரு மருந்து இருக்கு அதை செய்து சாப்பிட்டா மனுஷன் சாவில்லாம இருக்கலாமா இளமை மாறாம இருக்கலாமா இந்த காயக்கல்பம் செய்யறதுக்கான மூலிகையை தேடி அவ சிறுமலை திண்டுக்கல் அங்கே அலைஞ்சிட்டு அதுக்கு காக்கபூசர் சொல்றார் காய கற்பம் மூலகி நாள் ஆனது இல்லப்பா பிராணயாமம் ஒழுங்கா செஞ்சு அந்த ஒழுங்கா நிறுத்தனா அதுதான் காய கற்பம் உனக்கு இளமை மாறாது ஆயுள் நீடிக்கும் என்று சொல்றார் அவருக்கு சூரியனுடைய கதிரிகள் ரொம்ப உதவுகிறது அந்த பதஞ்சலி முனிவர் சொல்றார் அப்போ அங்க சொல்றாரு அந்த சூரியனுடைய கதிரை உங்களுக்கு சகல மங்களங்களும் தரட்டும் என்கிறார் ஒரு முறை படிச்சுடுறேன் அஸ்தத்வ சூன்யோ நிஜரிசுர் அனிஷானஸ்வரஹ கர்த்தும் ஈசோ விஸ்வம் வேஷ்மேவீபிமிஷி கால அப்பேட்சையோர்நாத்தகத்தியம்சி திசத்துமோ இன்றைய உபயதாரர்களானவர்களுக்கும் திருமதி என் விஜயலட்சுமி நாராயண அவர்களுக்கும் திரு பி ராமன் அவர்களுக்கும் இடம் படித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைத்து சொற்பொடிவுகளும் எப்பொழுதும் போல் நடைபெறும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சது சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்